நன்றி நீ நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் தலைமையிலும் எனக்கு செய்ய போறது கொத்துக்கறி சம்பார் அவைக்கு செடி செய்ய தேவையான பொருட்கள் தொடர்ந்து கேட்க இங்கே சுடுக்குங்கள்